ஈழ விடியலை நேசிக்கும் எங்கள் அன்பிற்கும் மதிப்பிற்கும் இதயங்களே வணக்கம் தமிழீழ விடுதலைக்காய் பொதுவான சரித்திர நடைமுறைகளை கடந்து புதிதாய் வரலாறுகளை படைத்துவிட்டு நிலையாகிவிட்ட எங்கள் நெருப்பு குழந்தைகளை பற்றிய நெஞ்சுருகும் பாடல்களை உள்ளடக்கிய கடற்கரும்புரிகள் பாகம் ஆறு என்ற இந்த கேட்பொலிப்புலையை உங்களிடம் கையளிப்பதன் மூலம் உங்கள் ஒவ்வொருவரையும் நேசித்து போன அந்த தேச புதல்வர்களுடன் உணர்வுகளால் உங்களை நெருங்க வைக்க முயற்சித்திருக்கின்றோம் கரும்புலிகள் எதிரிக்கு ஏனையவர்க்கு இது ஒரு அதிசயம் ஆச்சரியம் ஆனால் அவர்களை அறிந்தவர்களுக்கோ இச்சொல் நெஞ்சை நெகிழ வைக்கும் கண்களில் நீரை உருள வைக்கும் எதிரிக்கெதிராய் வெருள வைக்கும் இச்சொல் தான் ஈழத்தை விரைவில் விடிய வைக்கும் அன்பும் மென்மையும் கரும்புலிகளது பிறப்பியல்பு அவ்வியல்பு அவர்களை ஒவ்வொரு உயிரையின் நேசிக்க வைத்தது அந்த நேசம்தான் பின்னர் அவர்களை கரும்புலிகள் என்ற உன்னதங்களாக்கி ஈகத்தின் சிகரத்தில் நிற்க வைத்தது அவர்களது அன்பு ஆழமானது அவர்கள் தங்களது ஒவ்வொரு செயலிலும் காட்டினார்கள் அகிலமங்கும் பறந்து ஒவ்வொரு தமிழ் உறவுக்காகவும் தான் அவர்கள் தங்களை வருத்தி இயற்கைக்கும் செயற்கைக்கும் எதிராக செயற்பட்டு கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டார்கள் வாழ்வு பற்றிய கனவுகளுடன் தங்கள் ஒவ்வொரு காலடிகளையும் நகர்த்துகின்ற மனித உயிர்களுக்குள் இருந்து கொண்டே சாவை நோக்கி நடந்தார்கள் அதற்காக படித்தார்கள் பயிற்சி எடுத்தார்கள் அவர்களது பேச்சிலும் சிரிப்பிலும் ஏன் கனவிலும் கூட அதுதான் ஒன்றிப்போயிருந்தது தங்களது முடிவில் அவர்கள் தெளிவாகவே இருந்தார்கள் தாங்கள் நேசிக்கின்ற தலைவரது தோள்களை அழுத்தும் தேச கொஞ்சம் குறைக்கவும் தாங்கள் ஒரு சிலர் மட்டும் உயிரிழப்பதன் மூலம் ஏனைய தோழர்களின் வீணிழப்புகளை தவிர்த்து விடுதலையை வேகப்படுத்தவும் அவர்கள் விரும்பினார்கள் இத்தகைய அந்த உயர்ந்த மனிதர்களை பற்றிய புரிந்துணர்வுற்ற உலகம் அவர்களை அதிசயப் புறவிகளாக பார்த்து கொண்டிருக்கிறது எப்படி இவர்களால் இப்படிச் செயற்பட முடிகின்றது என்பதே இன்றைய உலகின் முக்கிய ஆய்வு பொருளாக இருக்கின்றது தமிழீழத்தை சூழ்ந்துள்ள கடலைப் போலவே எங்கள் போராட்டத்திற்கான கடற்புலிகளின் பங்கும் கணிசமானது இத்தகைய குறிப்பிடத்தக்க பணிகளுக்குள்ளும் சிதமமான பணிகளை ஏற்று இறுக்கமான சூழலுக்குள் நின்று எதிரிகளின் கண்ணில் மண்ணை தூவியபடி எமது போராட்டத்தின் நின்றியமையாத சில தேவைகளை இன்று நிறைவேற்றிக் கொண்டிருப்பவர்கள் கடற்கரும்புலிகளே அவர்களது ஒவ்வொரு வீரச்சாவுகளின் பின்னாலும் இருக்கின்ற சிலிர்க்கத்தக்க வரலாறுகளை தமிழீழத்தில் மட்டுமே அனைவரும் அறிந்து கொள்ள முடியும் அத்தகைய சில காவியங்களை சிறிய கவிதைகளுக்குள் சுருக்க முயற்சித்து அதற்கு இந்த ஒலி கேட்கும் செவிகளுக்கே முதுமைக்கும் புலமைக்கு அன்றி சிரம் தாழ்த்தாத எங்கள் தேசத்தில் வந்துதித்த வரங்களான எங்கள் கரும்புலிகளை பற்றிய மாயைகளை தகர்த்தெறிந்தபடி இந்த பாடல்களை உங்கள் உணர்வுகளுடன் கலக்க விடுவதில் விடுதலை புலிகளின் கடற்புலிகளாகிய நாங்கள் ஓரளவேனும் மனம் நிறைகின்றோம் அவர்களது உயிர்மூச்சாயிருந்த விடுதலையை விரைவில் வென்று அவர்களது முழுமையை உங்கள் முன் வெளிப்படுத்தி மனம் நிறைவோம் என்று உறுதி கொள்கின்றோம் கடலிலே காவியம் படைப்போம்